فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من بؤف ثم جعل من بعد بؤف قوته ثم جعل من بعد قوته ذقفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله مولانا العليم وقال نبينا عليه الصلاه والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போசிக்க கூடியோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலஹம் அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்தியசீலர் சன்மார்க்க போதகர் சர்தார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்நவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்த மீனான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத்தனும் கருணையும் சலாமினும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான ஜுமான் உடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராமென்று தடுத்திருக்கின்றன தடை கட்டளை விரித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் தண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே இளமையின் மகிமை என்ற தலைப்பிலே இந்த குத்துபாவை நோக்குவோம் அல்லாஹா குசு தாளா இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையிலேயே சிறுபுராயம் இளம் பருவம் அதே போன்று முதுமை பருவம் பருவம் அதே போன்று பொன்னான ஒரு பலம் மிக்க ஒரு பருவம் தான் வாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல நீ இந்த குரானுடைய ஆயத்தில் விளங்கப்படுத்தி காட்டுறான் சும்ம ஜாலிவா அந்த பின்னால ஒரு கூவத் அந்த கூவத்துக்கு பின்னால பலஹீனம் எனவே அவரு சக்தியோட பலத்தோட உற்சாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அது இளமை பருவம் என்று சொல்லக்கூடியது அன்பு கூறியவர்களே ஏனென்று சொன்னால் உடல் இருக்கக்கூடிய வலிமை உல வரி வலிமை சிந்தனை வலிமை எதையும் சாதிக்கக்கூடிய திறன் ஆற்றல் அன்பான சகோதரிகளே எதையும் கிரகிக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய செயன் இப்படி பொறுப்புகளை சுமக்கக்கூடிய திறன் இது எல்லாத்தையும் மல்லா சுகானுத்தால் வைத்திருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அது ஒரு பொறுமதியான காலம் என்றதுனால முதுமை வர்றதுக்கு முன்னால வயோதிப்பம் வர்றதுக்கு முன்னால உங்களோட வாலிபம் இருக்குதே இந்த வாலிபத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க பிரயோசனமாக அஞ்சு விஷயம் வாரத்துக்கு முன்னால் அஞ்சு விஷயத்தை நீங்க பிரயோசனப்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க என்று நபி அல்லாஹரம் சொன்னதுல உங்களுக்கு வயோதிபத்தை நீங்க அடைவதற்கு முன்னால உங்களோட வாலிபம் இருக்கின்றதே இந்த வாலிபத்தை மிக அழகான முறையில மிக பெறுமதியான முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க என்று சொல்ல கூடிய விஷயத்த நபில்லாஹிசல்லாஹு அலைஹல்ல சொன்னாங்க கருத்தையும்துக்கு போறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நாளில் இவருக்கு ஒரு எட்டு வைக்க முடியாது அடியானுடைய கால் வைக்க முடியாது சில கேள்விகள கேட்கப்பட்டு அதுக்கு சரியான பதில் கிடைச்சதுக்கு பின்னாலதான் அன்புக்குரியவர்களே இவர் கால வைக்கணும் ஒரு காலை வச்சு அடுத்த கால வைக்க முடியாது அன்பான சகோதரிகளே அதுல தான் வந்திருக்கிறது பத்தி அல்லா சுபத்தாலா நிப்பாட்டி கேட்பான் அதை எப்படி கழிச்சிங்க அன்பான சோர்களை வாழ்க்கையை பத்தி கேள்வி இருக்குது அது பொறுமதியாக கழிக்க வேண்டிய காலமாக இருந்து கொண்டிருக்குது சமூகத்துல இந்த பருவத்துல நாங்க ஒரு சிறந்த முன்மாதிரி உள்ளவர்களாக நாங்க ஆகுறதாக முக்கியம் அல்லாஹுடைய தக்குவா சந்தோஷமான கட்டங்கள்ல தக்குவா எடுத்துக்கொள்றதே கஷ்டமான சிரமமான கட்டங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் சபுரோட பொறுமையோட போகக்கூடிய பழக்கம் சுபஹானா அப்படிப்பட்டவர்களை உலகத்திலையும் வீணாக்க மாட்டான் மறுமையிலையும் அல்ல சுபானா வீணாக்க மாட்டான் யூசுஃப் அலஹி முசலாத் வசலாம் அவர்களுக்கு அந்த இளம பருவம் இருக்கதே அதுல பல சோதனைகளை சந்திச்சாங்க என்ன சொன்னாங்க அன்புக்குரியவர்களே கடைசி நேரத்தில் அல்லாஹ் எல்லா கட்டத்திலும் அல்ல கடுமையா சோதிச்சான் ரொம்ப அழகான சரித்திரம் என்ற அல்லா சுபத்தான சருத்திரம் அழகான ஒரு சம்பவத்தை நாங்க சொல்றோம் என்று அல்லாஹ் சொல்றது எத்தனோ கட்டங்கள் வாலிபர் பொறுமை வாழ்ந்தாங்க வாழக்கூடியவர்களாக இந்த வாழ்க்கையினுடைய படிப்பினை எடுக்கக்கூடிய நேரத்தில் அவதானிச்சு போக வேண்டிய நான்கு கட்டங்கள் இருக்கு வாழ்க்கையை நான் பார்த்து கவனமாக நடு போன்றது முதலாவது அன்பான சகோதரிகளே எங்க ஆன்மீக பகுதி அது நல்லதாக இருக்குதா ஆன்மீக பகுதி என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இபாதத் தக்குவா பேணுதல் ஈமான் அல்லோகுவோடு இருக்கக்கூடிய உறவு இதை சீராக்கிக் கொண்டு போறது அதே போல இரண்டாவது கட்டம் நல்ல கேரக்டர் அன்புக்குரியவர்களே பண்பாடுகள் பெற்றோர்கள் மதிக்கிறது பெரியவர்களை ஆசான்களை உறவுகளை அன்பான சகோதரிகளை உண்மை தன்மையாக நடக்கிறது நம்பிக்கையாக மக்களோட நல்ல முறையில நபி செல்லும் அவர்களுடைய சுமந்து வாழ்க்காவது மூணாவது அன்பான சகர்களை நல்ல திறமை உள்ளவராக நல்ல ஆற்றல் நல்ல ஸ்கில்ஃபுல் எடுக்கேஷன் தான் இலிமுலையும் தான் மதரசாவுடைய கல்வியிலையும் தான் பாடசாலையுடைய கல்வியிலையும் தான் இந்த பருவத்தில் எவ்வளவு எங்களை நல்ல அறிவு திறனை நல்ல ஆற்றலை வளர்க்கறதுக்காகவே முயற்சி எடுக்கிறது அதனால அதன் காரணமாக சமூகத்துக்கு மக்களுக்கு பிரயோசனத்தை உண்டாக்கு அடுத்ததாக அன்பான சகோதரிகளின் நாலாவதுதான் அடக்கமாகவும் கட்டுக்கோப்போடையும் நிதானத்தன்மையுடையும் அன்பான சகோதரிகளே எல்லா கட்டங்களையும் நல்ல மனப்பான்மையோட சேவை மனப்பான்மையோட சமூகத்துக்கு நல்ல சேவை செய்யணும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த வாழிபர்கள் எல்லாம் நல்லாக வாழ்ந்தவங்க எல்லாம் சமூகத்துக்கு மிச்சம் பிரயோசனத்தை உண்டாக்கி சமூகத்துக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகுது என்று சொன்னா ஒரு சமூகம் முன்னேற்றத்தின் பாதையில போகுது என்று சொன்னாத்தி ஷபாபு ஒரு சமூகத்துடைய பின்னாளுடைய காலம் இருக்கிறேன் எதிர் வரக்கூடிய காலத்தை கூட நீங்க முன்னுக்கு எடுத்து பார்க்கணும் அது அது அன்பான சகோதரிகளை அது முன்னேற்றத்துல போகுமா அல்லது வீழ்ச்சியில போகுமாண்டு தெரிஞ்சு கொள்ளணும் என்ற விஷயத்தை பாருங்க ஞானமுடைய மகான்கள் அறிவாளிகள் உணமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாலு விஷயம் இருக்கிற இதை நான் விரிவாக பேசுவேன் அன்பான சகோதரர்களே எ உள்ளத்தில் எடுத்து ஒவ்வொரு கட்டங்களும் முயற்சி காலம் அறுபத்தி மூணு வயது சொல்லக்கூடிய விஷயம் வாலிபத்து ஆரம்ப பருவம் அது சிறுபுராயத்திலிருந்து ஆரம்பிக்குது அது சிறுபுராயத்தோட சேர்ந்த வாலிபம் முதுமையோட சேர்ந்த வாலிபம் இருக்குதே அது அறுபத்தி ஐம்பத்தி மூணு போகுது எனவே நினைச்சு எங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா சகோதரர்களே இருக்கின்றதே இந்த சமூகத்தை இந்த மக்களை பார்த்து இந்த உண்மத்தை பார்த்து என்ன சொல்லுகின்றார் நவிய என்ன சொல்லுது மிக்க மனிதர்கள் பொறுமதியானவர்கள் அண்ணா சுமாதி வல் அதை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளுக்கும் அல்லா சுபஹானு இப்படிப்பட்ட ஆற்றல்களை திறமைகளை அல்லா சுபஹானுகாலா வைத்திருக்கிறான் இதை நாங்கள் மறக்க கூடாது ஆரம்பமாக அன்பான சகோதரிகளை ஆன்மீகம் இபாதத் தக்குவா என்றுடைய பலம் அலாத் அவர்களுடைய சரித்திரத்தை கொஞ்சம் தட்டி பார்த்துட்டு போம் அன்பான சகோதரர்களே அவங்களது வாலிப பருவத்தில தண்ட பெற்றோரிடத்தில் இருந்து அவங்க மிஸ் ஆகிட்டுறாங்க அதுக்கு பின்னால அன்பான சகோதரர்களே அரச மாளிகைக்கு போறாங்க அரச மாளிகள ஒரு வாலிபம் சின்ன பருவம் இந்த கட்டத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை என்னண்டா அரசனு மனைவி தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு ஹகரத் யூசுஃபா அழைக்கிறா காலத் ஹைதலக் அழகான பெண் ஆசைக்கு இணங்குமாறி அழைக்கிறா அல்லா குரான் சொல்றான் ஹை தலக் அவ கூப்பிடுற வார்த்தையை கூட பல கட்டம் பார்க்கறதுக்கு யாரும் இல்ல யாரும் இல்ல பாக்குறதுக்கு யாரும் கேட்கறதுக்கு இல்ல எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க வார்த்தை வெளியாகிச்சு அதே போல அந்த பக்குவத்துக்கு மாளிகை இருந்து கிணத்துக்குள்ள கொண்டு போய் போடப்பட்டவங்க அடிமையாக கொண்டு போய் விற்கப்பட்டவங்க அரச மாளிகை அடிமையாக இருந்தவங்க அரசனாக அரசன் பெரிய அல்லா சுபத்தான் எங்களுக்கு எங்க விருப்பம் அன்பான சகோதரிகளை அல்லாஹுடைய பயத்தோட தக்குவாவோட நாங்க கழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிரயோசனத்தை உண்டாக்குவான் எங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை உலகத்தில் தருவான் அந்தஸ்தருவான் பெரிய வெற்றி அல்லா சுபான இதுக்கு உதாரணம் தான் இந்த நபியுடைய நிலல தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ் அவனுடைய நிலலை கொடுக்கிறது ஏழு பேருக்கு அதுல ஒரு கூட்டம் தான் அன்பான சகோரர்கள் தொடர்பு தொடர்பாக இருக்கிற பயந்து நடக்கிறாரு நல்ல சமூக சேவை பாடுபடுறாரு வழிபாட்டில் கழிக்கிறது எங்க போட்டாலும் அன்பான சோதரர் ட்ரிங்கு குழுக்கு போட்டாலும் பொறுமதிதான் அவர் நல்ல ஒரு ட்ரிங்க் ஆனா அதே ஐஸ் கட்டி எடுத்து கானு குழுக்கு போட்டா அந்த ஊத்த கானோட போய்த்திருக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பருவத்தை கலிக்கேலும் ஆனா அல்லாஹுடைய அச்சத்தோட அல்லாஹுடைய வழிபாட்டில் சொன்னா அன்புக்குரியவர்களே பெரிய பாக்கியம் அல்லா சுபஹான் ஒரு வாலிபர் இவர் என்ன செய்தார் என்று அன்புக்குரியவர்களே மதினால மஸிதுல இவருடைய வளம தகற்றத்துடைய தொழுகைய வீட்டுல தொழுதுட்டு சுபகுடைய அதானுடைய கட்டத்துல வளமையாக மஸிதுக்கு போய்த்திருவார் சுபகுடைய அதான் கேட்டதுக்கு பின்னால சுபகுடைய முன் சுண்ணத்தை தொழுதுட்டு இவர் அப்படியே குரான் ஓதுவாரி இக்காமத்துடைய நேரம் வரை குரானுடைய தட்டிலிருந்து குரான் எடுத்து வழிபாட்டு நடந்த வளமைய போல ஒரு நாள் வந்து குற ஆன ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எகாமத் சொல்லப்படுதுமத்துக்கு கொண்டு போய்த்து வச்சுட்டு தொகைக்காக வேண்டி சஃ வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அப்படியே பயக்கம் போட்டு விழுவுறார் அவருக்கு என்ன பிரச்சனை அவசரமாக எமர்ஜென்சி போட்டு அன்பான சகோதரர்களை டாக்டர் கொண்டு போறாங்க அன்புக்குரியவர்களே அங்க பெய்த இப்ப அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகி இருக்குது டாக்டர் அவருக்காக வேண்டி சிகிச்சை செய்யறதுக்காக வேண்டி பண்றதுக்காகவே தயாராகிறார் அறைக்குள்ளார் மருந்து செய்யலாது ஏழு மண்டா செய்ய எனக்கு மௌத்து வரப்போ அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையிலிருந்தா எங்களுக்கு சொல்லு பதினாறு வயது வாலிபர் வழிபாடு பேசுறே பயம் கபுண்டா பயம் அன்பான சகோதரிகளே அது சந்தோஷமாக சொல்றாரு கடைசி கட்டம் மயக்கத்தில் இருந்தவர் மயக்கம் தெரிஞ்சதுக்கு பின்னால் இவர் சொல்றாரு இப்ப எனக்கு மவுத்து வரப்போகுது மவுத்துக்கு உங்களுக்கு மருந்து செய்யலும் என்றா மருந்து செய்ய அன்பு கூறியவர்களே இப்ப அப்படி பேசிக் கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு காட்சிகள் எனக்கு முன்னால் வணங்குது ஊர்லியங்கள் எனக்கு முன்னால் வணங்குற கட்டம் அன்பான சகோதரர்களை அல்லா சொல்லி அந்த காட்சி தான் தகுவாவோட பயபக்தியோட அல்லாவுடைய தொடர்போட வாழ்ந்தார் இந்த காட்சி எனக்கு நேரத்திலே கலிமாவை சொல்லிக் கொண்டு அவருடைய உயிர் பிரியுது அந்த கட்டத்தில் அந்த டாக்டர் அன்பான சகோதரிகளை அந்த அந்த அறைக்குள்ளால் இருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நேரத்தில் கத்தி கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டு வார மக்கள் எல்லாம் என்ன சொல்ற அந்த வாலிபன் அவனுடைய மௌத்துடைய கட்டத்தில் அவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிற அந்த சிறப்பான இந்த முடிவு எனக்கு கிடைக்குமா கிடைக்காத எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகமாக இருக்குது என் முடிவு என்னவாகும் என்னுடைய மௌத்துடைய கட்டம் அன்பான சகோதரன் செல்ல விஷயம் என்னண்டா நல்ல முறையில வாழ்க்கைய வாழ்ந்த எத்தனை வயதுல எங்களுக்கு மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை அல்லா எங்க மௌத்துடைய கட்டத்தில நிம்மதியான சந்தோஷமான ஒலக்கும் வழக்கும் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தினுடைய இன்பம் இன்பமான வாழ்க்கையில தருவார் மக்கள் அழுவாங்க சொந்தக்காரங்களை கட்டம் ஒரு வாலிபர் அவருக்கு எல்லா விதமான எல்லா விதமான வசதிகளும் கிடைச்சிருக்குது கோடிக்கணக்கான ரூபாக்கல் இருக்குது அவர் ட்ரெயின்ல ஏறி வாராரு கொழும்புல இருந்து மலை நாட்டு பக்கத்துக்கு பெருநாளுடைய தினம் மூன்று நாட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கூட கிடைத்திருக்கிறது பெரிய நாடுகளுக்கு வாலிப சந்தோஷத்தோட இப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் கால் பண்ணி மட்டும் செல்றாரு ஹஜ்ஜி பெருநாள் இந்த கடந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்துல சொல்றாருமா எனக்குடியாப்பமும்ருப்பும்க்கிவை கொஞ்ச நேரத்தில் வருவது போல் என்பதாக் வருத்திலும்பு மவுத்து வரலாம் மவுத்து தான் இன்றைக்கு மனிதர்களை மனிதர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றது அன்பானஸ் அவர்களை இல்லாட்டி மனிதர்கள் சொல்வார்கள் நாங்க தான் ரப்பு சொல்லிடுவாங்க நாங்க தான் கடவுள் என்று சொல்லிட்டு அன்புக்குரியவர்களே நாங்க அல்லாவுடைய வழிபாட்டில இபாதத்தில் ஈமான் அல்லாஹுடைய தொடர்போட நாங்க வாழ்ந்துட்டோம் என்றா எங்களுடைய கட்டம் எங்களுடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சிறப்பாக இரண்டாவது விஷயம் நல்ல கேரக்டர் நல்ல பண்பாடுகள் எங்கள்கிட்ட இருக்கணும் வாலிப பருவத்தில் எதையும் தைரியமாக செய்யக்கூடிய பருவம் எதையும் எங்க இஷ்டப்பட்டு செஞ்சிடலாம் கட்டுப்பாடு பெற்று பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் நல்ல பண்போடு நல்ல மரியாதையோடு நடக்கக்கூடிய திருப்பி பேச மாட்டார் சிறியவர்களோட கூட அன்பாக முறை எப்படியும் இருக்கலாம் எங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது அன்பு நபி சல்லாம் என்ன எங்களுக்கு சொன்னாங்க கடந்து வரக்கூடியவங்கதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் ஒரு வாலிபன் இப்போ நான் ஒரு தந்தை நான் என்னைய சொல்றேன் அன்பான சோர்களே இப்படி ஒரு கட்டத்தை நாங்க கடந்து போவோம் ஒவொருத்தரும் கடக்கிறது தான் பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்ன சொல்றான் அல்லா தபு அவனை தவிர வேற யாருக்கும் நீங்க வணங்குனும் அல்ல தீர்ப்பு செய்திருக்க உங்களோட பெற்றோர்களோட இஹ்சானோட நடந்துகோங்க அழகான வார்த்தைகளை சொல்லுங்க அழகான மண்பான சகோதரர்களே இந்த கல் கிபராமா உப்பின் கரீமா எப்படி நடந்து அவங்க முதுமையை அடைஞ்சிட்டாங்க அல்லா சுப ஆணா பொறுத்து மன்னிக்கிறான் நிறைய விஷயத்தை ஆனா சில விஷயத்துல அல்ல பொறுக்க மாட்டான் அதுல ஒன்றுதான் அன்பான சகோதரிகளே யாரு பெற்றோர் நோவினப்படுத்துவாங்களோ பெற்றோர்கள் உள்ளத்தை யாரும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சே கபுல் அல் மமாத் அவன் அவன் மௌத்தாகுவதற்கு முன்னால இந்த உலகத்தில் வச்சே சோதனையில் போடுவான் ஒரு வாலிபர் ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுக்கு உம்மா வாப்பாவோட உம்மாவுக்கும் பாப்பாக்கும் இடையில கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சினை இது பிரச்சினை முத்தி முத்தி ஏழாமுக்கு போறாங்க வெளியே போய்த்துட்டாங்க இப்ப வாப்பா போகக்கூடிய நேரத்தில் மகன் கேட்கிறாரு சரியான கூதலாக இருக்குது மகன் எனக்கு ஒரு பெறதுக்கு ஒரு போட இப்ப அந்த மருமகள் சின்ன புள்ளை ஒன்றும் இருக்குது எட்டு வயது புள்ள இவரு மனைவிய பார்க்கிறாரு மனைவி செல்றா ரெண்டு பேரும் போறதே போகட்டும் ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்துருவோம் போகட்டும் அப்படின் அன்புக்குரியவர்களே இப்ப அந்த எட்டு வயசு அந்த மனைவி அதாவது சொல்ற வீட்டுல போய்த்து அலுமாறிக்குள்ள இந்த இடத்துல ஒரு பெட்ஷீட் இருக்கும் வாரத்துக்கு லேட் ஆகுதுக்கு பின்னால் மகன் கேட்கிறாரு ஏ வாபா நீ மகன் சொல்றாரு அந்த பெட்ஷீட் நான் ரெண்டாக வெட்டினேன் வாப்பா இப்ப இவங்க போறாங்க தானே இவங்க போறாங்களே இவங்களுக்கு அறவாசி பெட்ஷீட்டை கொடுத்து அனுப்பிட்டு நான் எட்டு வயது போட்டியாரு நான் ஒவ்வொரு ரெண்டு பேரையும் அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் தாரத்துக்காகவே மத்த அறவாச நான் வச்சுட்டு வந்தேன் வெட்டி வச்சுட்டு வந்தேன் அன்புக்குரியவர்களே கமா ததீனு எப்படி நடக்கின்றோமோ அப்படி நடத்தப்படுவோம் பெற்றோர்களுடைய விஷயத்துல அன்பு கூறியவர்களே நாங்க இந்த பெற்றோர்களுடைய விஷயத்துல கணக்க கவனமாக நடந்து கொள்றது அதே போல பெற்றோர்களும் விஷயத்தில அவங்கள பிரச்சனைய அட்ரெஸ் பண்ணி அவர்களோட சொப்டாக அன்பாக அவங்களுக்கு என்ன முறையில அவங்கள நல்ல வழி கெடுக்கலுமோ நபிமார்கள் நல்லவர்கள் நபில்ல எடுத்தாங்களோ த முறை நடுக்கிறது அவங்களை அடிச்சு முறை ஒன்றும் சாதிக்கலாத ஒரு காலத்தில் அன்பாக நாங்கள் நடக்கணும் இன்றைக்கு சிபத்தில் பண்பில் கத்துறவங்க அன்பான சகோதரிகளை கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்க சத்தம் போடுறவங்க அடிக்கிறவங்க அன்பாக நடந்தாங்க வாபத் இருந்தவங்க நபி அவங்க முன்மாதிரி எனவே சமூகத்தில ஒரு பிழைய ஒரு தவற அட்ரஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் ஒதுக்குறதல்ல தூக்கி வீசுறது அல்ல அதுக்கு ஒரு முறைகள் எங்களுக்கு இன்னைக்கு அழகான முறையில காட்டி தாராங்க அந்த முறை நாங்கள் கையாளுதா சில நேரத்தில் அன்புக்குரியவர்களே ஹதீஸ்லூர் ஒரு புள்ள இருக்குது தாய் தகப்பனுடைய ரகசியம் என்பதாக வந்திருக்கு தாய் தகப்பனுடைய ரகசியம் பெற்றோர்களுடைய ரகசியம் அன்புக்குரியவர்களே என்னன்று நல்லா படிக்கணும் இல்ல நல்லா ஓதுறான் இல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான் இல்ல சொல்றத கேட்கிறான் இல்ல திறமை இல்லாதவனாக இருக்கிறான் மத்த மக்கள் பார்த்து திட்டாங்க என் பிள்ள வயசுக்கு வந்ததுக்கு பின்னாலே பெட்ல யூரின் கழிக்கிறார் இவரை ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக டாக்டர்கிட்ட கொண்டு போறோம் கவுன்சிலிங் கொண்டு போறோம் சைக்கோலஜி டாக்டர் அன்புக்குரியவர்களே நாங்க பெற்றோர்கள் எங்கட தவறு என்ன நடக்குது எங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பாவம் நடக்குது என்ன தவறு நடக்குதுன்னு பார்த்து அப்படியோ அவங்க சொன்னாங்க நீங்க சுபஹானு உங்களோட நிலைமையை மாத்துவாங்க தான் சோர்்களை உம்மா மாரை எடுத்து கொண்டா போனோடையும் டிவி ஓடையும் வீட்ல காலையிலே மாலையிலே पेट्रोल வாப்பா மாரை எடுத்து கொண்ட அன்பு குரியவர்களை அவங்க வெளிய போகக்கூடிய நேரத்துல கஷ்டப்பட்டு துரில செய்றாங்க ஆனா கொண்டு வரக்கூடிய சாப்பாடு அது சம்பாரிச்சு கொண்டு வரக்கூடியது ஹலாலாக இருக்குதா ஹராமா இருக்குதான்னு தெரியா அன்பான சகோர்களே நாங்க இன்னைக்கு मदरसाக்கு అనుப்புறோம் புல்லகல ஸ்கூலுக்கு అనుப்புறோம் எல்லா துரேல இருக்க கூட அவங்க முயற்சி செஞ்சேون நெருக்கறாங்க இன்னைக்கு ஹெல்த் டிபார்ட்மென்ட் Education department இந்தக்கு நல்ல நல்ல நல்ல நோயாளி ஆகும் அன்பான சகோதரர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க இருவதுக்கும் மேற்பட்ட இந்த நாட்டில் இருவதுக்கும் மேற்பட்டர்களுக்கு அன்புக்குரியவர்களே என்ன சொன்னா தவறுகள் பாவங்கள் இந்த பாவங்களின் காரணமாக அன்புக்குரியவர்கள் இப்படியான ஒரு நிலைமை உண்டாகி கொண்டிருக்கிறது அதே போல மூணாவது விஷயம் அன்புக்குரியவர்களே கல்வி கல்வியுடைய விஷயத்துல அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி அது பாடசாலையினுடைய கல்வி அது உலக படிப்பாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல அதிகமானி கரிசன காட்டி நல்ல திறமை உள்ளவர்களாக நல்ல ஆற்றல் நல்ல ஸ்கில் உள்ளவர்களாக எங்களே நாங்க வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களை மாத்திக்கொள்றதாக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கோம் ஓலவலோட நாங்க அப்படியே ஓலவல்ல நாங்கள் ஃபெயில் ஆயிட்டோம் ஏழவோட அப்படி நிக்கிறது இப்படி எங்களை ஊர்களா அட்ரஸ் பண்ணின அன்புக்குரியவர்களே அதிகமான வாலிபர்கள் ஆனா நல்ல சந்தர்ப்பம் இருக்குது வாலிபர்களுக்கு கூட ஷோர்ட் ரூட்ல பய்து இன்ஜினியர் ஆகிறது சான்சஸ் இருக்குது இன்றைக்கு வழிகாட்டல்கள் கொடுக்க படல ஜெம்ய யூத் அபியாசால சொல்லக்கூடிய நேரத்தில் பாடசாலை பிரின்சிபல் இருந்தார் பக்கத்தில் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே அதே மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிச்சி அந்த துறையில அவங்களை செலுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே அபாயம் இரஹிம் முகம் அல்லா என்று செல்லக்கூடிய ஒரு ஒரு வாலிபர் இவர் ஒரு இவர் ஒரு வாலிபர் ஒரு ஒரு படிக்கூடிய காலம் இந்த காலத்தில் ஒரு யூதன் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில என்னவிட பெரிய அறிவாளி மார்க்கத்தையும் படிச்சிருக்கிறேன் மார்க்கத்தில் எனக்கு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் என்று அவன் முன்னுக்கு வந்து மார்த்தட்டி நிக்கிறான் என்ன கேள்விக்கு யாருக்கும் பதில் சொல்லாது ஆனா நான் யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் யார் என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் ஒரு சின்ன ஒரு வாலிபர் தான் போனார் அந்த பேர் அபாத் அல் பிஸ்தாமி ஒரு மாணவன் ஒரு வாலிபர் இவர்ட வந்து உட்கார்ந்தா இவர் சொல்றார் இந்த வாலிபர் நான் உங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை நீங்க என்ன கேளுங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் தாரு நீங்க என்ன கேளுங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் தாரு அன்புக்குரியவர்களே இப்ப இவர் கேள்வி கேட்கிறார் யாரு அந்த யூதன் கேள்வி கேட்கிறாரு ஒன்று மூணு இல்லை மூன்று இருக்கின்றது ஆறு இல்லை பத்து வரக்காட்டு கேட்கிறாரு பதினொன்று கேள்வி எங்களுக்கு முன்னுக்கு வச்சு கேட்டா அன்புக்குரியவர்களை என்ன சொல்லுவோம் எழும்பி பய்திடுவோம் என்ன கேள்வியான் கேப்போம் நாங்க ஆனா பிஸ்லாமி ரஹிம் முகம்லா அமைதியாக இருக்கிறாங்க அன்பான சகோதரிகளை இவங்க பதில் சொல்றாங்க ஒன்று இறக்கின்றது இரண்டு இரவு பகல் ரெண்டாட்சியாக வைத்திருக்கிறான் மூணாவது மூணு அன்புக்குரியவர்களை அருஷ் குருஷ் களம் அல்லா சுபானுடைய எழுதுகோள் களம் இந்த மூணு மட்டும்தான் இருக்குது நாலாவது ஒன்று கிடையாது ஐந்து ஐந்து பரலுகள் தான் இருக்குது ஆறாவது ஒரு பரல தொழுகை கிடையாது ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தொழுகைகளை ஆறு ஏழு இல்லை அல்ல உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் அதாவது இந்த வானம் இருக்கின்றதை அன்பான சோர்களை படைத்திருக்கிறார் கண்டுபிடிக்க ஒன்பது இல்லை மலக்குமார்கள் அவர்களை அவங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி வந்த கூட்டத்தினர்கள் ஒரு கூட்டம் வந்தாங்க அந்த கூட்டம் ஒன்பது பேர் அவங்க பத்து பேர் இல்லை பத்து பைனொண்டு இல்லை அன்பு கூறியவர்களே செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அங்க வச்சு கொடுக்கல என்று சொன்னா அந்த தமத்துவில பத்து நோன்பு பிடிக்கணும் அந்த கிடையாது அன்புக்குரியவர்கள் இது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக இவர் பதில சொல்லிட்டு போறார் ஒரு வாலிபர் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு அந்த கேள்வி எல்லாம் கேட்ட உடனே அந்த யூதன் உடனே என்ன செய்யறான் சொன்னா இஸ்லாத்துக்கு வர உடனே இஸ்லாத்துக்கு வரான் அன்பு கூறியவர்களே வாலிபர்கள் மற்றவர்களை மடக்கி இஸ்லாத்துக்கு ஒளி சேர்த்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு மதிப்பு கொடுத்திருந்து தங்கம் வெள்ளி புதையல போல புதையலுகள் தான் இந்த வாலிபர்கள் மனிதர்கள் எங்க குழந்தைகள் சொன்னாங்க நபியுல்லி சலாஹல் நாலாவது கட்டம் சமூகத்துடைய அதாவது அடக்கம் கட்டுப்பாடு நிதானம் சேவை மனப்பான்மை வாழ்க்கையோட முடிஞ்சு போறதல்ல வீட்டுக்கு போறது அதாவது தொழிலுக்கு போறது இதோட முடிகிறது கேரக்டர் அதே போல நல்ல ஒரு சேவை மனப்பான்மை அப்ப என்ன சொன்னாங்க வெற்றி பெற்றதே வாலிபர் வாலிபர்கள் மூலமாக இவ்ளோ பெரிய வெற்றியை நான் அடைஞ்சது அலிபன் பதிமூணு வயது முப்பது வயது பத்து வயது ரவி அவ்வாஹு பதினேழு வயது அன்பான சுவர்களே வாலிபர்கள் தான் இஸ்லாத்துக்கு ஒலி கொடுத்தாங்க இஸ்லாம் இஸ்லாம் வெற்றி பெறுறதுக்கு இஸ்லாத்தினுடைய தெரியும் அன்பானு அவர்களே அவங்க ஒரு வாரிபர் இஸ்லாத்துக்குள்ளுக்கு வாராங்க வரக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களிடத்துல மிக மிக லட்சரி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இருபத்தி இரண்டு வயது வாலிபர் மிக வசதியோட வாழ்றாரு இஸ்லாத்துக்கு கடைசி நேரம் யுத்தத்துடைய கட்டத்துல இவங்க வஃத்தாகுறாங்க சொன்னாங்க இவங்க ஜனாத அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல கபனுக்கு கூட ஆடை இல்லை ஒரு வாலிபராக இருக்கிறாங்க தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய காலத்துல நான் மக்களை பார்த்திருக்கிறேன் இவர போல ஒரு இவரை போல ஒரு ஸ்டேண்டர்ட் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு வாலிபரை நான் பார்த்தேன் வாழ்க்கைய பெற்றோர் வாழ்ந்த ஒரு வாலிபர் சகோதரே மதினால இஸ்லாம் ஆரம்பிச்சு முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவிச்சு மதினால இருந்து இதுக்கு காரணமாக இருந்தாங்க இந்த வாலிபர் இந்த முஸ்வாஹு எனவே அன்புக்குரியவர்களே இப்படி நாங்க பார்க்க கூடிய அந்த நேரத்துல ஆச்சரியமான நிகழ்வுகள் அந்த வாலிபர்களால ஏற்பட்டிருக்குதே நாங்க யோசிக்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாலிபமாக வாழ்க்கை இருக்குதா ஒரு வாலிபன் மசிதோட தொடர்பாக இருக்கிறான் ஈமானோட நல்ல உணர்ச்சியோட நல்ல சேவை மனப்பான்மையோட இருக்கிறான்டா அல்லாஹே ஆச்சரியப்பட்டான் அஜிபர் இல்லாம எந்த ஒரு அதாவது மோகமும் இல்லாம ஒரு வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னா அல்லா சுபானுகால் ஆச்சரியம் அன்பான சோர்களை சமூக சேவை நல்ல டிரை குழுக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு லீடர் லீடர் சமூகத்துக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க பாரிய ஒரு முயற்சி இன்றைக்கு தேவையாக இருந்து ஜெமியத்துனே சென்டர் இருக்கு முயற்சி சென்று வாலிபர்களை அழகான வழியில கொண்டு வரதுக்காக வேண்டி அதுக்கு நல்ல முறையில வழிகாட்டக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிறார் இறுதியாக அன்பான சகோதரர்களே ஒரு இருபத்தி வயது வாலிபர் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு வாலிபர் அவர் மாத்தரையை சேர்ந்தவர் இவர் என்ன செய்யறாந்தா இவர் நல்ல ஆசையோட ஆர்வத்தோட சமூகத்தோட எல்லா வாலிபர்களும் ஒரு நல்ல நல்ல ஒரு டிரெக்குழுக்கு வரணும் நல்ல நல்லவர்களாக வரணும்ன்றதுக்காக வேண்டி பாடுபட்டவர் முயற்சி செய்றாரு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இருபத்தி மூணு வயது சமீபத்தில் என்ன செய்யறாருன்னா ஒரு அக்சிடென்ட்ல மேர் அலியுடைய தினத்துல இவர் என்ன செய்யறாந்தா ஒஃபாத் ஆகிட்டார் வாகன விபத்துல ஒஃபாத் ஆகிட்டார் இன்றைக்கு கூட அவருடைய பேரில் ஒரு நலன்புரி சங்கத்தை உருவாக்கி அந்நிய மக்கள் கூட அவருக்காக வேண்டிய அவருடைய நினைவு அதாவது தினத்தை கொண்டாடக்கூடியவங்களாக மே ஃபெஸ்ட் தினத்தை கொண்டாடக்கூடியவங்க எல்லா மக்களும் கவலைப்படக்கூடிய ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாலிபராக இந்த சமூகத்துக்கு இருந்துட்டு போயிட்டார் இப்படி நாங்கள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கே தவறான வழியில் இருக்கக்கூடிய எங்கள வாலிபர்களை அதாவது போதை வஸ்துக்களுக்கும் மோசமான பாவனைகளுக்கும் எடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய எங்கட எங்கட வாலிபர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றதுக்காக வேண்டி பாடுபடுற ஒரு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு அதுவும் அழகான முறையில அவங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு எங்களை சமூகத்துக்கு தேவையாகி கொண்டிருக்கேன் எனவே அன்பான சுவர்களே வல்ல அல்ல சுபானா எங்கள நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கி அழகான ஒரு வழிகாட்டல்ல அழகான ஒரு முறையில இந்த ஊர்ல எங்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள்வானாக எங்கள நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியாவா கஷ்டங்களை நீக்கிறியாவா துன்பங்கள்